வணக்கம் ஜனவரி 13 இரண்டாயிரத்தி இருபது நற்றின குவியலுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய புதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று மனித கண்களால் பார்க்க இயலாதது புற ஊத மின்காந்தம் உருவாக்க தேவையான பொருள் தேனெலும்பு மூன்று ஹைட்ரஜன் குண்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் அணு கரு இணைவு இனி இன்றைய புதரிப்பு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று கிரிப்டான் என்பது என்ன இரண்டு புவியின் மேற்பரப்பில் அதிகமாக கிடைக்கும் உலோகம் எது மூன்று மனித உடலில் யூரியாவை உற்பத்தி செய்யும் உறுப்பு எது நன்றி